வணக்கம் நேயர்களி நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மார்ச் மாதம் பத்தாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு இங்கிலாந்தின் முதலாம் சார்லஸ் நாடாளுமன்றத்தை கலைத்தார் அடுத்த பதினோரு ஆண்டுகளுக்கு நாடாளுமன்றம் இயங்கவில்லை ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ரஷ்யாவின் முதலாம் பவுல் மன்னனுக்கும் ஈரானின் நாதிர் ஷாவுக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி ரஷ்ய படைகள் அசர்பைசானின் பக்கு நகரிலிருந்து வெளியேறினர் ஆயிரத்தி எட்நூத்தி நான்காம் ஆண்டு லூசியானா அதிகாரப்பூர்வமாக பிரான்சிடமிருந்து ஐக்கிய அமெரிக்காவுக்கு கையளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆண்டு அலெக்சாண்டர் கிரகம்பெல் உலகின் முதல் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டார் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி மூன்றாம் ஆண்டு ஐவரி கோஸ்ட் பிரெஞ்சு குடியேற்ற நாடாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு துருக்கியின் டோச்சாங்கிரி என்ற நகர் நிலநடுக்கம் காரணமாக முற்றிலுமாக அழிந்து போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு வடக்கு பிரான்சில் குரியேரஸ் என்ற இடத்தில் இடம்பெற்ற நிலக்கரி சுரங்க விம்பத்தில் ஆயிரத்தி தொன்னூத்தி ஒன்பது தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர் ஐரோப்பாவில் நிகழ்ந்த மிக மோசமான நிலக்கரி சுரங்க விபத்து இதுவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிளர்ச்சியை தூண்டினார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் மகாத்மா காந்தி அவர்கள் ஆறாண்டு சிறை தண்டனை பெற்றார் ஆனாலும் இரண்டாண்டுகளில் சுகவீனம் காரணமாக விடுதலையானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியன் யூனியன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திபெத்தில் பத்தாண்டு கால சீன ஆக்கிரமிப்பை எதிர்த்து லாசா நகரில் நடத்தப்பட்ட போராட்டம் தோல்வியில் முடிந்தது ஆயிரக்கணக்கானோர் சீன இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு யுரைனஸ் கோலை சுற்றி வளையங்களை வானியலாளர்கள் கண்டுபிடித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சூரியனின் ஒரு பக்கத்தில் ஒரே நேர்கோட்டில் கோள்கள் அனைத்தும் அணிவகுத்த அபூர்வ காட்சி நிகழ்ந்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பாவள ரேரு பிரிஞ்சி திறனார் தமிழ் தேசிய தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பழ நெடுமாறன் தமிழ்நாட்டு அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஒசாமா பின் லேடன் இஸ்லாம் தீவிரவாதி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்ஸ் சேர்னிக்கே நோபல் பரிசு பெற்றவர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சி ஜே பேராசிரியர் பிரபல கணிதவியலாளர் தமிழ் அபிமானி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சி புஷ்பராஜா ஈழத்தில் மாணவர் இளைஞர் பேரவைகளில் முக்கிய பங்காற்றிய போராளி இவர் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை